வணக்கம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையும் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நெற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆதரவற்றோர் உதவிகளுக்கான சான்றிதழை வழங்குவவர் கோட்டாட்சியர் இரண்டு பழங்குடியினருக்கான சான்றிதழை பழங்குடியினருக்கான சாதி சான்றிதழை வழங்குவவர் கோட்டாட்சியர் மூன்று பெண்களின் கர்ப்பகாலம் இருபத்தி எட்டு வாரங்கள் நான்கு ஒரு கிரவுண்ட் என்பது இருநூத்தி இருபத்தி பல்கலைக்கழகம் அவரை தேர்ந்தெடுத்துள்ளது இரண்டு இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து அறிவுசார் சொத்துரிமை தொடர்பாக இணைந்து செயல்பட ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது மூன்று அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் காடுகள் மற்றும் தோட்டப்பண்ணை மேம்பாட்டுக் கழகம் எங்கு அமைந்துள்ளது நான்கு ஐ என்ற நிறுவனம் தனது முதல் இந்திய இயந்திரம் பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு புதிய மையத்தை எங்கு ஏற்படுத்தியுள்ளது ஐந்து இந்தியாவில் முதல் சர்வதேச அளவிலான விளையாட்டு பல்கலைக்கழகத்தை அதாவது அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்காக மத்திய பாராளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வந்த மத்திய அமைச்சர் யார் வேண்டும் நாளை சந்திிப்போம் நன்றி